நற்றினையின் ஒருச்சியிலிருந்து அணு கீர்த்தன இன்பம் வரும்போது அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய் ஆம் இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய்ய அரிஸ்டாட்டில் நன்றி வணக்கம்